நாற்பத்தி ஒன்று இன்றிரியங்களுக்கு கட்டளை பிச்சனாய் ஐஸ்வரியாய மருத்து சபர் ஆலோகே ஜிவாச்சி நேத்திரைரகம் பிரார்த்தித மாமாஜாபய தன்னூபயோர் மாமேவ மாமேவய யமனை ஜெயித்தவரே பாப உத்பாத விமோசனாய பாபமாகிற துன்பத்தினின்றும் விடுபடுவதற்கும் ருச்சிர ஐஸ்வர்யாய இனிய சுதந்திரத்தை அடைவதற்கும் ஸ்தோத்ர தியான நதி பிரதட்சிண சபரியா ஆலோகன ஆகர்ணனே ஸ்தோத்ரம் தியானம் நமஸ்காரம் பிரதிக்ஷம் பூஜை தர்ஷனம் ஷவணம் ஆகியவற்றை செய்ய முறையே ஜிஹ்வா சித்த ஷிரோங்கிரி ஹஸ்தநயன ஸ்ரோத்ரை நாக்கு மனது தலை கால்கள் கைகள் கண்கள் காதுகள் ஆகியவற்றால் அகம் நான் பிராப்திதகா வேண்டிக் கொள்ளப்படுகிறேன் மாம் என்னை ஆக்ஞாபய அவ்வாறு செய்ய கட்டளையிடும் மாம் அவ்விஷயத்தில் முகுகு அடிக்கடி நிரூபய கூட்டிவை தருளும் அவச்சக வாக்கை உம்பொருட்டு பயன்படுத்தாது இருத்தல் மே என்னிடம் மாயேவ இல்லாமல் இருக்கட்டும் வாக்கும் மற்ற இந்திரியங்களும் உமது திருப்பணியில் ஈடுபட்டிருக்கும்படி அருள்வீராக காலையில் செடியில் மலரும் புஷ்பம் நம்மை பார்த்து நான் வெயில் வந்தால் வாடி மாலையில் கீழே விழுந்து விடுவேன் எனக்கு வர்ணம் மட்டாயிருந்தாலும் வாசனை குறைவாயிருந்தாலும் என்னை எடுத்து பகவானுடைய திருவடிகளில் இப்போதே சேருங்கள் அதனால் என் பிறவி பயனுடையது என்று கூறுவது போல் தோன்றும் அதே இளமையில் மலர்ச்சி அடைந்த நமது கண் காது முதலிய ஞானேந்திரியங்களும் கை கால் முதலிய கர்மேந்திரியங்களும் நம்மை பார்த்து எங்களை பகவத்கைங்கரியத்தில் பயனுறச் செய்யுங்கள் என்று வேண்டிக் போன்ற உணர்ச்சி எப்போதாவது ஏற்படாமல் இராது நிலை பெறுமாரென்றெண்ணுதியே நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிராருடைய கோவில் புக்கு புலர்வதன் முன் சிலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைதேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா ஜய போற்றி போற்றி என்றும் அலையனல் சேர் சஞ்சடையம் மாதி என்றும் ஆரூரா என்றென்றே அலறானில்லே நாவுக்கரச தேவாரம் ஆறு முப்பத்தி ஒன்று மூணு மனஸ்தே பாதாப்ஜே எனும் ஏழாம் ஸ்லோகம் பாபோத்பாத விமோச்சனாய எதிர்காலத்தில் விபத்து உண்டு என்றால் அது முன் செய்த பாபம் மாம் ஆக்ஞாபய தன் உம்மை வழிபடுவதற்கு உமது கட்டளையும் அருளும் வேண்டும் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி திருவாசகர் எட்டு ஒன்னு மாமேசகா வாய் திறந்து எனக்கு கட்டளையிட்டு உபதேசம் செய்தருள் வீராக குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சஞ்சயா குருவின் வியாக்கியானம் மௌனம் சிஷ்யர்களுடைய சந்தேகங்கள் நீங்கிவிட்டன என்ற மூதுரை மௌன வியாக்கியானத்தை புரிந்து கொள்ளும் சக்தி எனக்கில்லை ஆகையால் உம்மை நாடிய என்னிடம் மௌனம் சாதிக்க வேண்டாம் என்று இவ்வாறும் பொருள் கொள்ளலாம் சிவப்பிரசாதேன வினான புத்திகி சிவப்பிரசாதேன வினான யுக்திகி சிவப்பிரசாதேன வினான சித்திகி சிவப்பிரசாதேன வினான முக்திகி சூதசம்ஹிதை நாற்பத்தி ரெண்டு மனதாகிர கோட்டை गांबीर्यं परिकापधं ய பரிம் ன विद्यावस्तु ஸ்தோமச்சாப் பலம் டணேந்திரியோரா விதையுசமே சதாதிப்பிரிதேவாமகமனோ துர்கே நிவாசம் குரு துர்க அதிப்பிரிய தேவ அடைய முடியாத கோட்டையினுள் வசிப்பதில் மிகவும் பிரியமுள்ள தேவனே காம்பீரியம் ஆழங்காண முடியாத தன்மையை பரிகாபதம் அகழியாக உடையதும் கன திருதிகி திடமான தைரியத்தை பிராகாரக மதிலாக உடையதும் மேலோங்கி நிற்கும் நற்குணங்களின் கூட்டத்தை ஆப்தபலம் நட்பு பூண்ட சேனையாகவும் தேகஸ்திதகா தேகத்திலுள்ள கனேந்திரியஷ்டயா இடமான இந்திரிய சமூகத்தை துவாராணி வாயில்களாகவும் வித்யா ஞானத்தை வஸ்து சம்ருத்தி தேவையான பொருள்களின் நிறைவாகவும் இதி இங்கம் அகில எல்லா சாமக்ரி சமேத பொருத்தமான அங்கங்களுடன் கூடியதுமான மாமக என்னுடைய மனோதுர்கே மனதாகிற கோட்டையில் நிவாசம் வசித்தலை சதா எப்போதும் குரு செய்தருள்வீராக பரிகாபதம் பரித காயத்தே அவதாரியத இதி பரிகஜலதுர்கதம் லக்ஷணம் ஸ்தோமஹா சமூக துர்காதிப்பிரிய துர்காதேவியிடம் மிகுந்த பிரீத்தி உள்ளவரே என்றும் பொருள் சொல்லலாம் கனத்ருதி முறைபிரழாத எந்த திடத்தால் மனது பிராணன் இந்திரியங்கள் முதலியவற்றின் தொழில்கள் யோகத்தால் காணப்படுகின்றனவோ அந்த திடம் சாத்விகமாம் கீதை பதினெட்டு முப்பத்தி வித்யா பரா என்றும் அபரா என்றும் உணர வேண்டிய வித்யைகள் இரண்டுண்டு என்று வேதத்தை உணர்ந்தவர் கூறுவர் அவற்றுள் அபரா கீழ் என்பது ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வவேதம் சிக்ஷை கல்பம் வியாக்கரணம் நிருத்தம் சந்தம் ஜோதிஷம் பரா மேல் என்பது எதனால் அக்ஷரம் என்றும் ஆன்ம பொருள் முண்டோபக உபரிஷத் ஒன்று நாலு பஞ்ச நாற்பத்தி மூணு மனதாஹி வனம் மாதஸ்தோரிசோ மைய வாசம் கருமி நாதிக்க மாமன்காந்தீமா வகுஷோ மிருகாமோ மாத்சரியமோகா ி மலையில் இருப்பவரே இங்குமங்கும் மாகச்ச போக வேண்டாம் சுவாமின் இறைவரே மையேவ என்னிடத்திலேயே வாசம் குரு வசித்திரம் ஆதிகிராத ஆதிவேடரே மாமக என்னுடைய மனகாந்தார சுமாந்தரே மனமாகற வனத்தின் நடுவில் மாத்சரிய மோகதயகா பொறாமை மதிமயக்கம் முதலிய மதஜுஷகா மதம் பிடித்த பகுஷகா பல மிருகா மிருகங்கள் வர்த்தந்தே இருக்கின்றன தான் அவற்றை ஹத்வா கொன்று மிருகயாவினோதருச்சிதா வேட்டையின் வினோத கேளிக்கையாகிய இலாபம் ச பயனை சம்பிராபியசி நன்றாக அடைவி மிருகயா மிருகார்த்தம் அட்டனம் கிரிச்ச கிரௌசயான சுவாமின் கிராதார்ஜுனியம் என்னும் நூலிலும் பரமசிவன் அர்ஜுனனுக்கு பாசுபத அஸ்திரம் அளிக்கும் முன் ஆதி கிராதவேஷத்தில் தோன்றி அவனுடன் மல்யுத்தம் செய்தது வர்ணிக்கப்படுகிறது யுத்த காலத்தில் சிவன் உயரக் கிளம்பவே அர்ஜுனன் இரு கால்களையும் பிடித்து கர்மக்கட்டிற்கு அகப்படாத சிவன் பக்திக்கட்டில் அகப்பட்டார் ஸ்ரீருத்ரத்திலும் தியானிக்கப்படும் ரூபம் வெகுவாக வில்லும் அம்பும் தாங்கிய வேட வடிவம் நமஸ்தே அஸ்து தன்வனே வனாநாம் பதகே நம மிருகயவோ நமோ நம காட்சியாய்ரம் வினோத்மிரிராதாசி பாலு சிஙத்திருக்கும்ிவனுக்கும் ஜந்தேதுகே பஞ்சமுகோஸ்தோலக்னம கையில் பிடிக்கப்பட்ட மானை உடையதும் கரீந்திர பங்ககா யானை தலைவனை வெல்வதும் கனசார்தூல விகண்டன கொடிய புளியை கொல்வதும் அஸ்தந்துகோ மற்ற பிராணிகளையும் அழிப்பதும் கிரிஷக மலையில் வசிப்பதும் விசதாகிருதீச்ச வெண்மையான உடலை உடையதுமாகிய பஞ்சமுக சிங்கம் ஒன்று மே என்னுடைய சேதகா மனமாகிய குகரே குகையில் அஸ்தி இருக்கிறது பி பயமானது குதஹா எங்கிருந்து எனக்கு வரும் இது சிங்கத்திற்கும் சிவனுக்கும் ஸ்லேடை சிவனுக்கு கூறுமிடத்து அர்த்தம் பின்வருமாறு கரலக்ன மிருகா கையில் மானை ஏந்தியவராகவும் கரீந்திர பங்ககா கஜாசுரனை கொன்றவராகவும் கனசார்தூல விகண்டன கொடிய வியாதியாசுரனை கண்டதுண்டமாக்கியவராகவும் அஸ்த ஜந்து ஜீவர்களெல்லாம் தன்னிடம் லயமடைய பெற்றவராகவும் கிரிஷகா மலையில் உரைபவராகவும் விசதாகிருதீச்ச வெண்மையான மூர்த்தி உடையவராகவும் பஞ்சமுகஹா ஐந்து முகத்துடன் கூடியவராகவும் உள்ள பரமேஸ்வரன் மே என்னுடைய சேதகா மனமாகிற குகரே குகையில் அஸ்தி இருக்கிறார் பி பயம் குதா எங்கிருந்து எனக்கு வரும் பஞ்சமுகா ஐந்து முகமுள்ள பரமசிவன் அவருடைய மந்திர வடிவம் பஞ்சாட்சரம் அல்லது என்ற சொல்லுக்கு அகன்ற என்ற பொருளும் உண்டு அதனால் அடி குறுகலாயும் வாயகலமாயும் உள்ள பாத்திரம் பஞ்சபாத்திரம் எனப்பட அது உடல் குறுகியும் முகம் அகன்றும் இருக்கும் சிங்கத்திற்கும் பஞ்சமுக என பெயர் அஸ்து அஸ்தா நிரஸ்தா ஜந்தவகா அந்யற்ற அஸ்தாக ஸ்வரூபே லீனா ஜந்தவய பயம் எங்கிருந்து எனக்கு வரும் ந பிபேதி குதாச்சினேதி தைத்ரியோபனிஷத் ஆராளுன் என்னை அமட்ட ஒன்னாதினி சீரார் பிரான் வந்தன் சிந்தை புகுந்தனன் சீராடி அங்கே திரிவதல்லால் இனி யார்பாடும் சாரா அறிவறிந்தேனே திருமந்திரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நாற்பத்தி அஞ்சு திருவடி குட்டில் உரையும் மனதாகிய பக்ஷிதே சாஸ்வதே சுதாம் சஞ்சாரம்மயுகளே நீடே விஹாரம் தலை சிறந்த மனமாகிய பறவையே சந்தாக்கி சிகாண்விதைஹி சாகைகளாகிற கிளைகளையும் உபனிஷதங்களாகிய உச்சிகளையும் உடையதாயும் திஜவரைஹி பிராமண சிரேஷ்டர்களாகிற சம்சேவிதே நங்கு நன்கு நாடப்பெற்றதாயும் சாஸ்வதே அழிவற்றதாயும் சௌகியாபாதினி இன்பத்தை தருவதாயும் துன்பத்தை போக்குவதாயும் சுதாசாகரகி அமிர்தத்திற்கு ஒப்பான ரசமுள்ள பலைகி தர்ம அர்த்த காம மோட்சம் என்னும் பழங்களுடன் தீபிதே பிரகாஷிப்பதாயும் உள்ள மரத்தில் விளங்கும் சங்கர பாத பத்மயுகலீ மீடே பரமசிவனுடைய இரண்டு திருவடி தாமரைகளாகிற கூட்டில் நித்யம் இடைவிடாது விகாரம் குரு விளையாடுவாயாக விரதா வீணாக சஞ்சாரம் அலைவதை தியஜ விட்டுவிடு அந்யை அலம் வேறு விதமான அலைச்சல்கள் போதும் சுதாசாரைகி சுதாதாராசாரை தர்விகலிதை பிரபஞ்சம் சிஞ்சந்தி திருவடிகள் இரண்டின் இடையிலிருந்து பெருகும் அமிர்ததாரையின் பிரவாகத்தால் அறிம்பூத்தங்களாலான உடலில் உள்ள நாடிகள் எல்லாவற்றையும் நனைப்பவளாய் பராசக்தி விளங்குகிறாள் சௌந்தர்யலகரி பத்து பக்ஷி ஷிகாமணே இங்கு மனது ஒரு சிறந்த பறவைக்கு ஒப்பிடப்படுகிறது அது ஏன் வீணில் இங்குமங்கும் அலைந்து களைப்புற்று கஷ்டப்பட வேண்டும் அதற்கு இன்பமும் கூட்டில் உள்ளது இறைவன் திருவடியே அக்கூடு அங்கே ஆனந்தமாய் இருக்கட்டும் நாற்பத்தி ஆறு திருவடி மாளிகையில் மனதாகிர ஹம்சம் கராஜிகாந்தி உத்தியுதாவை பைதே பிச்ச பத்மரா ஹம்சவிரஜை தேத்தியம் பக்திவது ரகசி ஸ்வேச்சாவிகாரம் குரோ ஸ்தித்வா மாணசராஜஹம்சிரிஜாங்ரி சௌதாந்தரே மானசராஜஹம்ச மனதாகிற சிறந்த அண்ணமே நகராஜிகாந்தி விபவைஹி நகர வரிசைகளின்று வீசும் ஒளிப்பெருக்கால் ஆக்கீர்ணே நிறைந்ததாயும் உத்தியுத வைபவை தலையிலுள்ள வளர்கின்ற சந்திரனுடைய அமிர்தகலை பெருக்கால் ஆதௌதே வெள்ளையடிக்கப்பட்டது போல் இருப்பதாயும் அபிச்ச மேலும் பத்மராக லலிதே பத்மராக கற்கள் இழைத்ததால் அழகாக சிவந்து காணப்படுவதாய் தோன்றுவதும் ஹம்சவிரஜைகி பரமஹம்சர்களாகிற அன்னப்பறவைகளால் ஆஷ்ரிதே சூழப்பெற்றதாயும் உள்ள கிரிஜானாத்த அங்கிரி சௌதாந்தரே பார்வதிபதியின் திருவடிகளாகிற மாளிகையின் உள்ளே இரகசி இரகசியத்தில் ஸ்தித்வா இருந்து கொண்டு பக்திவது பக்தியாகிற மாதர்கணத்துடன் ஸ்வேச்ம் இஷ்டப்படிகூடிகுலாவுதலை நித்தியம் எப்போதும் குருசெய் நகராஜிகாந்திவிபவைகி நகதீதிதிசஞ்சன்னமனதமோகுணா தன் பாதங்களில் வணங்குவோர் ரகத்திலுள்ள இருளை நகத்தின் காந்தியால் போக்குபவள் தேவி லலிதா சாகஸ்ரநாமம் நாப்பத்தி நாலு ஹம்சாகா ஹம்ச மந்திர்த்த தியானபராகா ஹம்ச சோகம் எனும் ஹம்ச மந்திரத்தின் பொருளை எப்போதும் தியானிப்பவர்கள் சௌதஹா அடுக்கு மேல் அடுக்கு மேல் மாடி சத்தியலோகத்திற்கும் மேல் விளங்கும் திருவடியே அவ்விடம் சுதா சுண்ணாம்பு வெள்ளை சந்திரக்கலை நககாந்தி தீப ஒளி பத்மராக லலிதே பத்மராகக் கல்லிழைத்த மாளிகை தாமரை போல் சிவந்த பாதம் பக்தி வது பரமஹம்சர்கள் பணலக்ஷ்மியை நாடாமல் பக்தி லக்ஷ்மியை நாடுபவர்கள் நாற்பத்தி ஏழு பூந்தோட்டம் சம்பிதா ராமேஜீர்ணா சிலாச்சா விலசித்த புண்ணிய பிரலியேரவ புஷ்பனந்த மரந்த சம்புத்தியான வசந்த சங்கினி சிவத்தியானம் என்னும் வசந்த ருத்துவின் சேர்க்கையால் ஹிருதாராமே ஹதயமாகிய பூந்தோட்டத்தில் அகஜீர்ணாகா பாபமாகிற பழுத்த இலைகள் சிரஸ்தா உதிர்ந்து போகின்றன பக்தி லதா சடாகா பக்தியாகிற கொடியில் சமூகங்கள் விலசிதா அழகாய் பிரகாசிக்கின்றன புண்ணிய பிரபால ஸ்ரதா புண்ணியம் எனும் குளிர்கள் தோன்றுகின்றன குணகோரகா நற்குணங்கள் என்னும் அரும்புகளும் ஜபவச புஷ்பாணி ஜபமந்திரங்கள் ஆகிற புஷ்பங்களும் சத்வாசனா நன்மையாகிற ஞானானந்த சுதாமரந்த லஹரி ஞான ஆனந்தமாகிற அமுதம் எனும் தேனின் பெருக்கும் சம்வித் பல ஞான அனுபவமாகிற பழத்தின் உயர்வும் தீபியந்தே பிரகாசிக்கின்றன பக்தியாகிற கொடியில் சமூகம் ஷவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் முதலிய செய்கைகளே பக்தியாகிய கொடியின் சமூகம் சிவத்தியானம் வசந்த ருதுவைப் போல் இன்பம் அளிப்பது வீசு தென்றலும் வீங்கிழவேனிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனெந்தன் இணையடி நீழலே நாவுக்கரசர் தேவாரம் அஞ்சு நற்குணங்கள் ஓர் அரசன் ஓரிடத்திற்கு போனால் அவனை தகுந்த முறையில் வரவேற்பதற்கும் பணிவிடை செய்வதற்கும் அவனுடைய பரிவாரங்களும் சேவைக்கு வேண்டிய பொருள்களும் அவனுக்கு முன்பே அவ்விடம் போய்சேர்ந்து காத்திருக்கும் அவ்வாறே ஒருவனுடைய உள்ளத்தில் இறைவன் தோன்றுவதற்கு முன்பே அவனிடம் எல்லா நற்குணங்களும் வந்து காத்திருக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணர் அச்சமின்மை மனத்தூய்மை ஞானத்திலும் யோகத்திலும் நிலை பெறுதல் தானம் புறக்கரணங்களை அடக்குதல் யஜம் சாஸ்திரங்களை ஓதுதல் தவம் நேர்மை அஹிம்சை உண்மை சினமின்மை துறவு அமைதி கோள் சொல்லாமை உயிர்களிடம் தயை பிற்பொருள் நயவாமை மிருதுத்தன்மை நாணம் மன உறுதி தைரியம் பிறர்க்குற்றம் பொருத்தல் தளராமை சுத்தம் வஞ்சனை செய்யாமை செருக்கின்மை எனும் இவையெல்லாம் தெய்வ சம்பத்துடன் பிறந்தவனுக்கு இயல்பான நற்குணங்கள் கீதை பதினாறு ஒன்று மூணு நாப்பத்தி எட் சுரமுனி சுவாந்தாம்புதா ூதிரா்மணி நாற்பத்தெட்டு அழிவில்லாத ஆனந்தமாகிற நீர் நிறைந்ததும் சுரமுனி ஸ்வாந்த அம்புஜாதாசயம் தேவரிஷிகளின் இததயமாகிற தாமரைக்கு இருப்பிடமாகியதும் ஸ்வச்சம் தெளிவானதும் சத்விஜ சேவிதம் சாதுக்களாகிற பட்சிகளால் நாடப்பெற்றதும் கலுஷ ஹிருத் அழுக்கை போக்குவதும் சத்வாசனா ஆவிஷ்கிருதம் புண்ணியமாகிற வாசனையை வெளிப்படுத்துவதுமாகிய சம்புத்தியான சரோவரம் சிவத்தியானம் என்னும் சிறந்த நீர்நிலையை ஸ்திரம் நிலையாக விரஜ அடைவாயாக மனோகம்சாவதம்ச மனம் என்னும் சிறந்த அன்னமே சூத்ராஷ்ரய பல்வல அற்பமான சேவையாகிற சிறு குட்டையில் பிரமண சஞ்சாத்த ஸ்ரமம் உழல்வதால் உண்டாகும் கஷ்டத்தை கிரிம் கிம் பிராப்யசி ஏன் அடைகிறாய் சூதராஷ்ய பல்வலம் விசித்திரமான சொற்றொடர்கள் உடையதாயினும் எந்த வாக்கு உலகை புனிதமாக்குகின்ற பகவானுடைய பெருமையை கொஞ்சம் கூட வர்ணிக்காமல் இருக்கிறதோ அதை காக்கைக்கு ஒப்பான காமிகள் தான் தீர்த்தம் என்று நினைப்பார் மகான்கள் அதை குட்டை என கருதுவர் அதில் ஒருபோதும் பரமஹம்சர்கள் ரமிக்க மாட்டார்கள் காக்கை முழுகும் எச்சில் குழியில் ஹம்சம் ரமிக்குமா பாகவதம் ஒன்று அஞ்சு பத்து ஸ்லேடை பொய்கை சிவத்தியானம் நீர் ஆனந்தம் தாமரை முனிவர் உள்ளம் தெளிவு மனத்தெளிவு பக்ஷிகள் முனிவர்கள் வாசனை நற்கர்ம வாசனை சேற்றுக்குட்டை உலகு நாற்பத்தி ஒம்போது பக்தி கொடியில் முக்தி பழம் ஆனந்தாமிரபூரிதாகத स्थैर्यो ோமுபேத்தியல்தோபா உச்சை ஆக்ஷ்மோ நித்தியபீஷ்டபல பிரதா பத்மசம்வர ஆனந்தாமத பூரிதா ஆனந்தமாகிய அமுத நீரால் பூஷிக்க பெற்றதும் ஹரபாதாம் போஜ சிவனுடைய பாத கமலமாகிற ஆலவாலோத்யதா பாத்தியில் முளைத்து வளர்வதும் ஸ்தைரியோபக்னம் உபேத்திய திடச்சித்தம் என்னும் கொம்பை பற்றி பக்தி லதிகா பக்தியெனும் கொடி சாகோப சாகான்விதா கிளைகளும் உபகிளைகளும் உடையதாக உச்சேர்மானசகாயமான படலேன் உயர்ந்த மனமெனும் பந்தலின் மேல் ஆக்கிரமிய படர்ந்து நிஷ்கல்மஷா குற்றமற்றதாய் சத்கர்ம சம்பர்திதா புண்ணிய செயல்களால் நன்கு வளர்ந்து மே எனக்கு நித்யாபீஷ்டபல பிரதா என்றும் மனத்திற்கினிய முக்தி எனும் பழத்தை அளிப்பதாய் பவது விளங்கட்டும் இங்கே படம் பிடித்து காட்டப்படுவது ஓர் அழகான பாத்தி அதில் உன்றின கொம்பை சுற்றி படரும் கொடி மேலே அது படரும் பந்தல் பூச்சி அரிக்காத இலைகள் அரும்பு மலர் காய் இனிய பழம் பாத்தி இறைவன் திருவடி நீர் தியான ஆனந்தம் கொம்பு திடச்சித்தம் கொடி பக்தி பந்தல் உயர்ந்த மனம் ி நற்கருமம் பழம் முக்தி எந்த திடத்தால் மனது பிராணன் இந்திரியங்கள் முதலியவற்றின் தொழில்கள் யோகத்தால் காக்கப்படுகின்றதோ அந்த திடம் சாத்விகமாம் கீதை பதினெட்டு முப்பத்தி மூணு ஐம்பது மல்லிகைக்கும் சிவனுக்கும் சந்தியாரம்பும் पूज्यं சாணிஷித்தேம பமராபிராமோகீந்தம் சமஸ்துமன பூஜ்யம் குகம் சேவேஸ்ரிமல்ஜுனாங்கிவாங்கி சந்தியாரம்ப மாலையின் துவக்கத்தில் நடனத்தில் கழிப்பவரும் அதிஷ்டிதம் வேதத்தின் உச்சியில் உள்ள உபனிஷதங்களிட நிலை பெற்றவரும் பிரேமையுடன் கூடிய பிரமராம்பிக்கையின் சேர்க்கையால் அழகியவரும் அசக்ருத் எப்போதும் சத்வாசனா சோபிதம் சாதுக்கோளுடைய பக்தி மனம் கமழ்பவரும் போகீந்திர ஆபரணம் சிறந்த பாம்புகளை ஆபரணங்களாக கொண்டவரும் சமஸ்துமன பூஜ்யம் எல்லா தேவர்களாலும் பூஜிக்கப்பட்டவரும் குணாபிஷ்கிருதம் நற்குணங்களால் பிரசித்தி பெற்றவரும் சிவாலிங்கிதம் பராசக்தியால் தழுவ பெற்றவருமாகிய ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் ஸ்ரீகிரி என்னும் மலைமேல் உள்ள மல்லிகார்ஜுனர் என்ற மகாலிங்க மூர்த்தியை சேவே சேவிக்கின்றேன் இது மல்லிகைக்கும் சிவனுக்கும் கூடும் இடத்து பின்வருமாறு அர்த்தம் பொருந்தும் மாலை வரும்போது மலர்வதும் அதிர்ஷ்டிதம் காது தலை ஆகியவற்றுள் வைக்கப்படுவதும் ஆசையுடன் கூடிய வண்டுகளால் அழகியதும் அசகிருத் எப்போதும் சத்வாசனா சோபிதம் நல்ல மனத்துடன் விளங்குவதும் போகீந்த ஆபரணம் சிறந்த போகிகளை அலங்கரிப்பதும் சமஸ்த சுமன பூஜ்ஜியம் புஷ்பங்கள் அனைத்துள்ளும் போற்றப்படுவதும் குணாபிஷ்கிருதம் அழகு மனம் முதலிய குணங்களால் பிரகாசிப்பதும் சிவாலிங்கிதம் பார்வதியால் தழுவ பெற்றதுமான ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் ஸ்ரீகிரியில் உள்ள மல்லிகார்ஜுன மகாலிங்கம் எனும் மல்லிகையை தேவே நாடுகின்றேன்